ரத்தே லீலாகாரம் ரத்தியினுடைய விளையாட்டு மைதான் அம்பாளுடைய நாபிங்கிறது அந்த நாபியை சுற்றி இருக்கிற ரோமாவணிங்கிறது என்னன்னா இட் இஸ் த பிளேயிங் கிரவுண்ட் ஆஃப் ரதி. ரதே லீலாகாரம் சரி அது ஒரு பிலத்வாரம் ஆழமான நாபி அது என்ன பிலத்வாரம் அது குகையா என்ன குகை இந்த கிரிஷன் கிரிஷன் ஒருத்தர் இருக்காரா இல்லையா சிவன் கிரியில் இருக்கக்கூடியவர் கிரிஷன் அவர் தபஸ் பண்ணா எந்த கொகையில போய் உட்காந்து தபஸ் பண்ணுவார்னு கேட்டா இந்த நாபிங்கிற பிலத்வாரத்துல போய் உக்காந்து தபஸ் பண்ணுவார் அதே மாதிரி இந்த மன்மதன் அவன் யாகம் பண்ணினான்னு வச்சுப்போம் மன்மதன் யாகம் பண்ணினா அவனுக்கு எது யாக குண்டம்னு கேட்டா அதுவும் உன்னுடைய நாவிதான் குசுமச்சர தேஜோ குத குண்டம் அவனுக்கு அது யாக குண்டம் அது வேற ஒண்ணும் அது உன்னுடைய ரோமாவளி என்கிற பாத்தி உன்னுடைய அழகான மார்புகள் என்கிற செடிகளுக்கு பாத்தியாக இருக்கக்கூடியது கலாவாலமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லி அம்பாளுடைய நாபியை பற்றி பலவிதமான வர்ணனைகள் அந்த வர்ணனைகளை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் நாபியிலிருந்து புறப்படக்கூடிய ரோமாவளின்னு பாடினர் சாரு சூத்ர விட முடியல அம்பாளையும் மன்மதனையும் அடிக்கடி தொடர்பு படுத்தி பாடுவது அம்பாள் உபாசகர்களின் ஒரு அழகான விளையாட்டு ரெண்டு காரணங்கள் ஏன் எப்பாரு அம்பாளையும் மன்மதனையும் சேர்த்து சேர்த்து பாடுகிறார்கள் அப்படின்னு கேட்டால் மன்மதன் தான் அழகுக்கு அதிபதின்னு கிடக்கும் அவன் அந்த அழகையெல்லாம் கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துட்டான்னா அம்பாள்கிட்ட கொடுத்துட்டான் அதனால் அம்பாளுடைய அழகை பார்க்கும் போதெல்லாம் அந்த மன்மதன் நினைவுக்கு வருகிறான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அம்பாளுடைய உபாசகர்களில் மன்மதன் ரொம்ப பிரதானமானவன் அதனால் அம்பாளை பார்க்கும் போதெல்லாம் அந்த மன்மதன் அம்பாள் கையில் எந்த ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாள்னா மன்மதனுடைய ஆயுதங்களையே தான் எடுத்து வச்சுட்டு இருக்கா அதுக்கு இன்னொரு கதையும் உண்டு மன்மதன் எரிஞ்சு போனான் அப்படி எரிஞ்சு போன உடனே ரத்தி அழுதா கொஞ்ச நாள் கழிச்சு சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது இப்போ நாம் கொஞ்சம் புராணத்தை நினைவுபடுத்தினோன்னா மன்மதன் எதுக்காக எரிஞ்சு போனான் என்ன ரீசன் அவர் பாட்டுக்கு போய் தபஸ் பண்ணுறேன்னு ஒரு மூலையில் உக்காந்துட்டார் இந்த பக்கத்தில் அவ புறப்பட்டு பர்வதராஜனுக்கு மகளாக பிறக்கிறேன்னு அவ பூமிக்கு இறங்கி வந்துட்டான் ரெண்டு பேரும் பிரிந்திருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இரண்டு பேரையும் மறுபடியும் ஒன்றாக சேர்க்க அப்படி சேர்த்தால்தான் குமாரக்கடவுள் தோன்றுவர் குமாரக்கடவுள் தோன்றினால்தான் சூரபத்மன்கிட்டேருந்து தப்பிக்க முடியும் இதுக்காகத்தான் தேவர்கள்லாம் உட்காந்து கூட்டம் போட்டார்கள் பிரம்மா கிட்டே போய் சொன்னார்கள் பிரம்மா சொன்ன ஒரே ஒரு வழி தான் இப்போ ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சு கல்யாணம் பண்ணி ஆகணும் அந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொன்னால் அவரை தபஸ் கோலத்துலேருந்து எழுப்பணும் தபஸ்லேருந்து எழுப்புறத்துக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது இந்த மன்மதனை போக சொல்லுங்க மன்மதன் முதல்ல போக மாட்டேன்னா அவனுக்கு தெரியும் போனால் என்ன நடக்கும்னு தெரியும் நான் போக மாட்டேன்னா பிரம்மா என்ன சொன்னார் தெரியுமா நீ ஒருத்தன் அழிஞ்சு போன பரவாயில்ல இத்தனை பேருக்கு நன்மை கிடைக்க வேண்டும் அதனால் புறப்படுங்க தெரிஞ்சுதான் போனோம் தான் அழிந்து போவோம்னு தெரிஞ்சு தான் போனான் அழிந்து போனான் கொஞ்ச நாள் கழிச்சு பார்வதி தபஸ் செய்தால் அந்த தபஸ் நினைவுக்கு வர அவளை வந்து திருமணம் செய்து கொண்டா கல்யாணம் நடந்துட்டுருக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் ரதி எங்கேன்னு பார்த்தா அம்பாள் ரதி எங்கேயோ ஒரு இடத்துல ஒதுக்குப்புறமா போய் உட்காந்துட்டு இருந்தாள் அம்பாள் அவளை கூப்பிட்டா ரதி சொன்னா இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் மன்மதன் புறப்பட்டு போனான் ஒரிஜினல் பர்பஸ் அதுதான் ஆனால் இங்கே கோலாகலமாக கல்யாணம் நடக்கிறது அந்த மன்மதனே இல்லாமல் அழிந்து விட்டான் இது என்ன விந்தை எது நடக்க வேண்டும் என்பதற்காக அவன் தன்னுடைய உடலையே கொடுத்தாமோ அது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் எதுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை எனக்குன்னு கேட்டான் இப்போ அம்பாள் பார்த்தாலாம் அதை கேட்கறது நியாயம் தானே தேவையில்லாமல் அவனை எரிச்சிருக்க வேண்டாமேன்னு நினச்சாலான் ஆனால் இப்போ மறுபடியும் மன்மதனுக்கு உயிர் கொடுக்கணும் ரதியினுடைய துயரத்தை தீர்க்க வேண்டும்னு சொன்னால் ஒரு சின்ன சிக்கல் இருந்தது என்ன பனிஷ்மெண்ட்டை சிவன் கொடுத்துருக்காரோ அந்த பனிஷ்மெண்ட்டை இவ கவுண்டர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை இவ கவுண்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் அது அவ்வளவு சரியில்லை அதனால் அவர் கொடுத்துருக்கிற பனிஷ்மெண்ட் அப்படியே இருக்கணும் ஆனால் அதே சமயத்தில் ரதியின் துயரத்தை தீர்க்க வேண்டும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாலும் எரிச்சிட்டார் மன்மதனை அவன் எரிந்த மாதிரியே இருக்கட்டும் ஆனால் ரத்தியின் கண்களுக்கு மாத்திரம் புலப்படுபவனாக அவனை மாற்றி விடுகிறேன் அதனால தான் அவன் அனங்கன் அங்கம் இல்லாதவன் கண்ணுக்கு தெரியாதவன் உனக்கு மாத்திரம் சந்தோஷமா இருக்கணும் உனக்கு உன்னுடைய கணவன் வேண்டும் அவனை உனக்கு மாத்திரம் தருகிறேன் ஆனால் ஊர்வலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்த ஜட்மெண்ட் அவன் இல்லை அவன் எரிந்து போனான் என்பதாகவே இருக்கட்டும்னு கொடுத்தாள் மன்மதனுக்கு உயிர்பிச்சை கொடுத்தவள் மன்மதனுக்கு மறு வாழ்க்கை மறுஜீவனம் கொடுத்தவள்ங்கிறதுனால மன்மதனுக்கே தன்னுடைய கருண்யத்தை காட்டியவள் அம்மா உனக்கு எங்கள் மீது கருணை காட்ட தெரியாதான்னு கேட்கறதுக்காகத்தான் மகனீயர்கள் எல்லாம் பாடுறச்சே எப்போ பாடினாலும் சரி மன்மதனை சேர்த்து சேர்த்து சேர்த்து அம்பாள்கிட்ட கொண்டு போய் நிறுத்துவார்கள் அது மாத்திரமில்லை இந்த மனசுல இருந்து தானே இந்த ஜீவனுடைய மனசிலிருந்து வரக்கூடியவன்னா இந்த மனசை சரியான பாதையில் அம்பாள் மாத்திரம்தான் நடத்த முடியுங்கிறதுக்காக மன்மதனை கொண்டு போய் காட்டும் எங்க மனசை உங்ககிட்ட போட்டுடுறோம் எங்களுடைய மனத்தை நீ வைத்துக்கொள் தாயே இந்த மனத்தை சரியான வழியில் நடத்துன்னு சொல்றதுக்காக சொல்லுவார்கள் நிர்பட்சி அனங்க லீல தனுஞ்சி நீடம்பரே திவ்ய ரத்னாம்பரே அவ ஒட்டியானம் அணிந்து கொண்டிருக்கிறாள் கட்டிசூத்திரங்கிறது ஒட்டியானம் அவ ஒட்டியானம் போட்டுருக்காள் அந்த ஒட்டியானம் ரொம்ப அழகா இருக்கு சாரு அது ரொம்ப அழகா இருக்கு அது அழகா இருக்கிறது மாத்தமில்ல அது எதையோ பயமுறுத்துறது அழகா இருக்கிறது பயமுறுத்த முடியுமானா முடியும் எதை பயமுறுத்துறது இன்னொன்று நான் உனக்கு ஈக்குவலாக இருக்கேங்கிற மாதிரி இருக்குது அதுவும் அழகாக இருக்குது இந்த அழகு இந்த பேரழகு அந்த சாதாரண அழகை நீ ஒன்றும் இல்லை கெட் லாஸ்ட் அப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்தி வெளியே தள்ளுகிறது அது என்ன அழகு சாதாரண அழகுன்னு கேட்டால் இந்த மன்மதன் தர்கானே அனங்க லீல தனு அவன் விளையாட்டா கையில வச்சுட்டுருக்கானே ஒரு தனுசு அந்த தனுசு மன்மதனுடைய தனுசை பார்த்தா கொஞ்சம் பயப்படணும் இல்லையா மன்மதன் விளையாட்ட வச்சுட்டு இருக்கான் அவன் விளையாட்ட என்ன அர்த்தம் அவன் அனாயசமா அம்பு போட்டுருவான் அந்த அம்பு யார் மேல வந்து தைக்கிறதோ அவர்களுக்கு சிக்கல் விளையாட்டுன்னு அனாயாசம் அர்த்தம் அவன் அனாயாசமா போட்டுருவான் போடுறச்சு அவன் ரொம்ப ஈஸியாக போட்டுருவான் யார் மேல வந்து படுறதோ அவர்கள் தான் மாட்டிக்கொள்வார்கள் அந்த அனங்கன் தன்னுடைய கையில விளையாட்டாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய தனு அந்த தனுவை போட்டிக்கு கூப்பிட்டு நீ ஒண்ணும் இல்லை அதுக்கு பதிலாக இதோ இருக்கு அம்பாளுடைய உடையான மன்மதனுடைய அம்பு மாதிரி இருக்கிறது அம்பும் வில்லும் போல இருக்கிறது அவளுடைய கடிசூத்திரமும் மன்மதனுடைய வில் போல அழகாக இருக்கிறது திவ்ய ரத்னாம்பரே அம்மா நீ அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டியானமே மன்மதனுடைய வில்லை ஒன்றுமில்லாமல் செய்து விடக்கூடியது அம்பாள் கிட்டக்க கூட இல்லை அம்பாள் அப்படி ஸ்ரீபுரத்துல உட்கார்ந்துட்டு இருந்தாளா ஸ்ரீபுரத்துல நடுல சிந்தாமணி கிரகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா அம்பாளுக்கு அவளுடைய செடிகள் எல்லாம் சுத்தி பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வெளியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அம்பாளுக்கு ஆலடியில கூட போய் விட வேண்டாம் வெளியில போய் இந்த அவுட்டர் மோஸ்ட் ரிங்கில் இருக்கக்கூடிய அவளுடைய தேவதைகள் அந்த தேவதைகளே கூட நமக்கு பல நன்மைகளை தந்துவிட முடியும் அப்படின்னா என்ன உன்னை தேடி நான் வந்துட்டேன் அந்த பாதையில் நான் வந்துட்டேன்னு சொன்னால் உன்னோட வெளியில் இருக்கக்கூடிய தேவதைகளே எனக்கு நன்மையை தந்துவிட முடியும் இங்கே அதே மாதிரி உன்னோட ஒட்டியானமே எங்களை மன்மதனுடைய தடுமாற்றத்திலே இருந்து காப்பாற்றிவிட முடியும் மன்மதனுடைய பில் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடியது உன்னுடைய ஒட்டியானா அம்மா உன்னுடைய கருணை கடாட்சம் கூட இல்லை உன்னை வந்து நான் அப்படி பார்த்தேன்னா உன் மேல இருக்கிற அந்த ஒட்டியானம் என் பார்வையில பட்டுதுன்னா கூட போருவோம் அதுவே என்னை காப்பாற்றி விடும் அப்படினா அம்பாளுடைய கருணை பெயர்ப்பட்ட கருணை திவ்ய ரத்னாம்பரி திவ்ய அம்பரமாக அணிந்தவள் அம்பரம்னு சொன்ன வஸ்திரம் தெய்வீகமான ஆடையை அணிந்தவள் அவளுடைய பட்டு ஆடை செம்பட்டு ஆடையில நிறைய ரத்னங்கள் எல்லாம் பதித்திருக்கிறது அந்த ரத்னங்களை எல்லாம் அணிந்தவள் அம்பாளுடைய அந்த ஒடியானம் மாத்திரம் இல்லை ஒடியானம்னு சொல்றது அடுத்ததான் ஒன்று வரப்போகுது அந்த ஒடியானத்துல மணிகள்னா போத்துருக்கும் அதுக்குத்தான் மேகலைன்னு பேரு மேகலாவரணம்னு சொன்னா எந்த ஒயானத்தில் மணிகள் போத்ததாக இருக்கோ அதுக்கு மேகலாபரணம்னு பேர் அந்த ஒட்டியானத்தை சொல்லிவிட்டு அடுத்ததாகவே அந்த மேகலாபரணத்தை சொல்ல போகிற அந்த மேகலாபரணம் எப்படி இருக்குது பத்மராகோல்ல மேகலா மொக்திக்ரோணி சோபாஜிதர்ண பூபிருத்தலே சந்திரிகா சீதலே பத்மராகம் பத்மராகம்ங்கிறது வைரத்தில் ஒரு வெரைட்டி அந்த பத்மராகத்தை அந்த மேகலையில பதிச்சிரு பத்மராக உல்லசத் மேகலா பத்மராகங்கள் பதித்ததாக அதனால் கிடைக்கக்கூடிய அந்த காந்தி பெற்றதாக இருக்கிற மேகலாபரணம் அந்த மேகலாபரணத்தில் பளபளப்பு இங்கேயும் பாடபேதம் உண்டு மௌக்திக அப்படின்னு ஒரு பாடம் பாஸ்வர அப்படின்னு ஒரு பாடம் பாஸ்வரன்னு சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும் ஏன்னா அந்த மேகலாபரணத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளின்னு எடுத்துக்கலாம் மௌத்திகான்னு சொன்னால் முத்து பதிச்சிருக்குன்னு ஆகிடும் மறுபடியும் ஒரு ரிடெண்டாக ஏற்கனவே அதில் பத்மராகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு முத்து இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பத்மராகம் பதித்த அந்த மேகலாபரணத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி இந்த ஒளி எங்கே படுகிறது மேகலாபரணம் அணிந்து கொண்டிருப்பது இடையில அந்த இடைப்பகுதியில் வந்து அந்த ஒளி படுகிறது அப்படிப்பட்டதுனால ஸ்ரோணி ஸ்ரோனின்னு சொன்ன இடுப்புன்னு சொல்கிறமே அந்த பகுதிக்கான பெயர் அந்த ஸ்ரோணியில் வந்து அந்த ஒளி படுகிறது அப்படிப்பட்ட உடனே அந்த காந்தி அம்பாளுடைய அந்த இடுப்பு பகுதியின் காந்தி எப்படி இருக்குன்னா ஸ்வர்ண பூபிர்த்தலே சோபா ஜித ஒரு பெரிய மலை இருக்குது அதுக்கு தங்க பேர் சொல்லுவார் அது இந்த பூமியவே தாங்கிறதுன்னு கூட சொல்லுவார்கள் எது மேருமலை அதுக்குத்தான் பொன்மலைன்னு பெயர் தமிழில் பொன்மலைன்னு சொன்னா மேருமலைக்கான பெயர் பொன் நாகமும் நாகமும் நாண நடன்தான்னு பாடுவார் கம்பர் பொன் நாகம் நாகம்னு சொன்னா மலை அப்படி ராமர் நடந்த போது மேருமலை நாணப்படும்படியாக நடந்தார் பொன் நாகமும் நாகமும் நாண நடன்தான் அந்த பொன்மலை இருக்க அந்த மேருமலை அப்படியே நாணப்பட்டது அதனுடைய சோபையை வெல்லும்படியாக ஷோபா ஜித அதனை வெல்லும்படியாக இருக்கக்கூடிய உன்னுடைய இடைப்பகுதியின் ஷோபை அழகான இடையை கொண்டவளே ஏன் அந்த இடைப்பகுதியை மலையை வெல்லக்கூடியன்னு பாடுகிறார்னா அம்பாளுடைய இடையை ஈரேழு பதினான்கு லோகங்களையும் உள்ளுக்குள்ளே தாங்கி கொண்டிருக்கிறதுன்னு அதனால் அவளுக்கு இடையும் அந்த இடைக்கு கீழாக இருக்கிற பகுதியும் மிக விஸ்தாரமாக இருக்கும் ஆச்சாரியர் ராதிசங்கரர் பாட்டுச்சே அந்த இடை விஸ்தாரமானது அதை எப்படி சொல்லுவார்னா குருத்வம் விஸ்தாரம் இந்த ஹிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே அந்த ஹிப்ங்கிற போர்ஷனுக்கு குருத்வம்னு ஒரு பேர் உண்டு குருத்வம் விஸ்தாரம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார் அம்மா இவ்வளவு விஸ்தாரமான இடைப்பகுதி உனக்கு ஏன் வந்தது தெரியுமா உங்கள் அப்பா கிட்டேருந்து வந்த ஸ்ரீதனம் என்ன இருந்தாலும் அவர் மலையா இல்லையா மலையரசனா இல்லையா அந்த மலை அப்படி பெருசாக விஸ்தாரமாக இருக்கக்கூடியது அந்த விஸ்தாரத்தன்மையை உங்கள் அப்பா உனக்கு ஸ்ரீதனமாக தந்து விட்டார் அதனால தான் ஈரேழு பதினான்கு லோகத்தையும் முன்னிலே தாங்கி இருக்கக்கூடிய விஸ்தாரத்தன்மை உனக்கு வந்துவிட்டது இப்போ அதே மாதிரி இங்கே சொல்கிறச்சே அது மலை மலைக்கு நிகராக மலையினுடைய அழகை வெல்லக்கூடியதாக இருக்கிற அம்பாளுடைய அந்த இடைப்பகுதி ஸ்வர்ண பூ பிரித்தலே சந்திரிகா சீத்தலே அந்த சந்திரிகை போல நிலவு போல குளுமையாக இருக்கக்கூடியவள் இதுல பெரிய சிக்கல் இல்லை இப்ப இது ரெண்டையும் கொஞ்சம் சேர்த்து பார்க்கலாம் முன்னால சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் கொஞ்சம் சேர்த்து பார்க்கலாம் இந்த மேகலாபரணத்துல சின்ன சின்னதா சின்ன சின்னதா மணிகள் இருக்கு அம்பாள் இப்படி கொஞ்சம் அசஞ்சான்னு சொன்ன அந்த மேகலாபரணம் கனகனான்னு சத்தம் போடும் அதே மாதிரி சலங்கை கட்டின்றிருந்தான்னா அந்த சலங்கையும் அவன் நடக்கிறச்சே சத்தம் போடும் இல்லையா இப்ப அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுதுன்னு வச்சுப்போம் அந்த சத்தத்துக்கு என்ன அர்த்தம் அம்பாள் நடக்கிறா அதனால மேகலாபரணத்திலேருந்து சத்தம் கேட்கறது அம்பாள் நடக்கிறா அதனால கால் சிலம்புலேருந்து சத்தம் கேட்கறது இல்லையா அவன் நடக்கிறது மாத்திரம் இல்ல இது யார் போடுற சத்தம் தெரியுமா ஒருத்தன் ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு பானத்தை வச்சுன்னு காத்துட்டு இருக்கான் ரொம்ப நாளா மனசுக்குள்ளையே ஒரு பானத்தை வச்சுன்னு காத்துட்டு இருக்கான் அந்த உள்ளுக்குள்ள வச்சுட்டு இருக்கான் அந்த பானத்தை எப்ப விடுறதுன்னு பாத்துக்கான் ரொம்ப நாளா அவனுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சது அந்த பானத்தை போட்டுட்டு கையை தட்டி கையத்தட்டி அவன் சிரிக்கிறான் அவன் கையை தட்டி சிரிக்கிறது தான் உன்னுடைய மேகலாபரணத்தின் உன்னுடைய மணிகள் போடக்கூடிய சத்தம் வேற யாரு மனசுக்குள்ள பானத்தை வச்சுட்டு காத்துட்டு இருக்க முடியும் அன்னைக்கு ஒருத்தர் எரிஞ்சு போனானே எரிஞ்சு போனவன் அன்னியிலேருந்து காத்துனு இருக்கான் என்னைக்கு அம்பாள் அவனுக்கு மறுபடியும் ஒரு ஜீவனத்தை கொடுத்து ரத்தியின் கண்களுக்கு மாத்திரம் நீ தெரிவாயின்னு சொல்லி கொடுத்தாலோ அந்த மறு உயிர் கிடைத்த தருணத்துலேருந்து காத்துனு இருக்கான் என்னை எரித்தவன் இவர் தானே இவரை பார்த்துக்கிறேன் வா என்னைக்கு சான்ஸ் கிடைக்கிறதோ அன்னைக்கு நான் இவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அண்ணிலேருந்து மனசுக்குள்ளேயே ஒரு உள்ளுக்குள்ளியே ஒரு பானம் அது பானம்னு சொன்னா நேர அப்படியே பிசிக்கலா இருக்குன்னு அர்த்தம் இல்லை உள்ளுக்குள்ள அவர் மேல பானம் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்தோட காத்துருக்கான் அவனுக்கு எப்ப சான்ஸ் கிடைச்சதுன்னா அம்பாள் நடக்கும் போதும் அம்பாள் அப்படி காலை எடுத்து வைக்கும் போதும் அந்த காலை எடுத்து வைக்கும் போது சிவசமயத்துல தப்பு பண்றாரு சிவபெருமான் அவரை அப்படி காலால எட்டி உதைக்கிறச்சேயும் அவனுக்கு சான்ஸ் கிடைக்கிறதான் அந்த சான்ஸ் அவன் என்ன பண்றான் இந்த மேகலாபரணமும் அந்த சடங்கையும் சத்தம் போடுறது வேற ஒண்ணும் இல்லை நல்லா மாட்டி கொண்டீர்களா நல்ல சிக்கி கொண்டீர்களா வேணும் வேணும் என்ன அன்னைக்கு எரிச்சதுக்கு உங்களுக்கு நன்றாக வேண்டும்ன்னு சொல்லி அவன் கைய கொட்டி அவரை பார்த்து பரிகாசம் செய்கிறான் காவிய அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் விளையாடி பார்க்கிற அழகு இப்படி எல்லாம் ஒரு சீனை விஷுவலைஸ் பண்ணிக்கிறார் இந்த குழந்தை அப்பா கிட்ட விளையாடும் அம்மா கிட்ட விளையாடும் சில சமயத்தில் பார்க்கலாம் அம்மாவும் அப்பாவும் நிற்கிறச்சிய நடுவில் நிற்கிற குழந்தை என்ன பண்ணும் இந்த குழந்தையை பிடிக்கிறதுக்காக அம்மா கையை போடுவார் அப்பா அங்கேருந்து கையை போடுவார் இந்த குழந்தை நடுவில் மூவ் பண்ணிட்டு ரெண்டு பேரையும் முட்டிக்க வச்சு வேடிக்கைப்பா அதே மாதிரி அம்மாவையும் அப்பாவையும் சண்டை போட இது குழந்தைக்கான உரிமை என் தாயும் தந்தையும் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த உரிமையை காவிய கர்த்தாக்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் யார் தெரியுமா சாக்ஷா தந்த சர்வேஸ்வரியும் சர்வேஸ்வரனும் அவர்கள் எப்படியெல்லாம்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை அவர்களோடு சேர்த்து விளையாடி பார்த்தார் அந்த விளையாட்டில் தான் அம்மா உன்னுடைய அந்த மேகலாபரணம் பூண்டதாக இருக்கக்கூடிய இடையில் அந்த சோனிதூபா எல்லாவற்றையும் இந்த அண்டத்துல பெருசுன்னு சொன்ன மலை ரொம்ப பெருசுன்னு சொல்றமா இல்லையா அந்த மலை எல்லாம் ஒண்ணுமே இல்லை அந்த மலையெல்லாம் எங்க அம்மா கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஸ்காரத்தன்மைக்கு ஈடாகாது அந்த வேர்மலை ஒண்ணுமே இல்லை வேறு மலைன்னு சொல்றதுல இன்னொரு காரணம் அண்ட பகிரண்டையே தாங்கக்கூடியவள் அவள் தான் மத்த எதுவும் இந்த பூமியெல்லாம் தாங்குறதுன்னு இல்ல வெளியில பாக்குறதுன்னா இது சப்போர்ட் அது சப்போர்ட் நினைக்கிறேன் கட்டடத்துக்கு இந்த பீம் சப்போர்ட் இல்ல பிரபஞ்சத்திற்கே பீமா இருந்து எல்லாவற்றையும் சப்போர்ட் பண்ணக்கூடியவள் அவள்தான் அவள்தான் சகலத்திற்கும் ஆதாரம் எங்களுடைய வாழ்வாதாரம் விக்கசித்திம்சுகா தாமிர திவ்யாம்சுகா சன்னசாரூரு சோபாபராபூத்த சிந்தூர சோனாயமானேந்திர மாதங்க ஹஸ்தார்கலே வைபவான கலே சியாமளே இந்த பாதமும் கொஞ்சம் சிக்கலான பாதம் கொஞ்சம் லாங்காக இருக்கக்கூடியது அதனாலேயே சில சமயத்தில் அந்த பிரிக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் வந்துடும் விகசித நவகிங்ஷுகா தாமிர திவ்யாம்சு கச்சன்ன சாரு ஊரு சோபா பரா பூத்த சிந்தூர சோனாய மானேந்திர மாத்தங்க ஹஸ்தி மாதங்கன்ன யானை மானேந்திர இந்திரனுடைய யானை இந்திர மதங்க இந்திரமதங்கன்னு சொன்ன ஐராவத யானை அழகான ஐராவதம் ஐராவதம் வெள்ளையா இருக்கும்னு கணக்கு கருப்பு இல்லை அதுக்காக தான் இங்கே ஐராவதம் இல்லைன்னா சாதாரண யானைன்னு சொல்லிட்டா உபமானத்தில் தப்பு வந்துடும் யானை மாதிரி அம்பாள் அப்படின்னு சொன்ன யானை கருப்பாக இருக்குது அப்போ அம்பாள் கருப்புங்கிற மாதிரி இந்த இடத்துல அர்த்தம் வரும் இந்த இடத்துல அம்பாள் வெண்மையானவள் ஞான சரஸ்வதியாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டவள்னு சொல்லணும் அது அந்த வெண்மையில் ஒரு ஷோபை இருக்குதுன்னு சொல்லணும் அதுக்காக என்ன பண்ணாருன்னா மானேந்திர மாதங்க ஐராவத யானை நிற்கிறதுன்னு வச்சுக்கோ அந்த ஐராவத யானையினுடைய தும்பிக்கையில் சிந்தூரத்தை தடவி இருந்தால் செக்கச்சவியல்னு இருக்கிற சிந்தூரத்தை தடவி இருந்தால் பார்க்கறதுக்கு தள்ளி இருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப மிருதுவாக இருக்கக்கூடிய அதனுடைய தும்பிக்கை அந்த மிருதுவாக இருக்கிற தும்பிக்கை மேலே அப்படியே ஒரு செம்மையான பூச்சு சிந்தூர சோணாய அந்த சோண நிறம் சிந்தூரத்தை தடவினதுனால ஒரு பூச்சு அந்த தும்பிக்கை மேலே ஒரு பூச்சு தெரிகிறது அது எப்படின்னா நவகிம்சுகா தாம அப்படின்னு ஒரு மரம் இருக்கு அது என்ன கிம்சுகா மரம் அப்படின்னு கேட்டால் அதற்கு வேற ஒரு பெயர் உண்டு சாதாரணமாக அதற்கு எல்லோருக்கும் பரிச்சயமாக தெரிந்த பெயர் பலாசமரம் பலாசமரம்ங்கிறது னு சொல் அந்த பகுதிகளில் அதிகமாக வளர்ந்ததாக கருதப்படுகிற மரம் ஒரு காலத்துல கங்கைக்கும் யமுனைக்கும் இடைப்பட்ட சமவெளி பகுதியில் மிக அதிகமாக இருந்ததாக கணக்கும் ஏன் இல்லை அப்படின்னா ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் கிழக்கிந்திய கம்பெனி ஆதிக்கம் அதிகப்பட்ட காலத்தில் அவர்கள் விதித்த வரிகளுக்கு ஈடுகட்டுவதற்காக விவசாயத்தை பெருக்க வேண்டிய அவசியம் வந்தபோது அந்த விவசாயத்திற்காக இந்த மரங்கள் வெட்டப்பட்டன இந்த பலாசமரம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பெயர்கள் உண்டு ஃபிளேவ் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே அதுதான் அந்த பலாசமரம் அதுக்கு ஒரு பொய் தேக்கு மரம் அப்படின்னு கூட கணக்கு உண்டு தேக்கு பதிலாக பலாசமரத்தை பயன்படுத்தி பலவிதமான பொருட்களை டெம்ப செய்யறது உண்டு அதனால தான் இந்த காலப்போக்கில் பழக்கத்தில் ஏதாவது சின்ன உடன் பீஸ் எல்லாம் கிடந்ததுன்னா கொஞ்சம் பழைய காலத்து பாஷையில் பிளாச்சு என்பார்கள் மரப்ளாச்சு என்பார்கள் இந்த பிளாச்சுங்கிறது எங்கேருந்து வந்ததுன்னா பலாசு அதுலேருந்து வந்தது தமிழில் பரசுன்னு பேர் இருக்குது மலையாளத்தில் இப்போவும் பிளாச்சி என்பார்கள் இது பலாசி! பலாஷோ இல்லைன்னா பலாஷி இது இன்னும் கொஞ்சம் நமக்கு நெருக்கமாக புரிய வேண்டும்ன்னு சொன்னால் இந்த பலாசமரம் அதிகமாக இருந்த பகுதியில் ஒரு நகரத்துக்கே பலாசின்னு பேர் அந்த பலாஷி எது தெரியுமா நகரம் வேற ஒன்றும் பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்னு ஒன்று படித்தோமா இல்லையா அந்த பிளாசிங்கிறது தான் பலாஷி எப்படி தூத்துக்குடி டூட்டுக்குரன் ஆச்சோ அதே மாதிரி பலாசி என்பது பிளாசின்னு ஆச்சு பலாசி சாந்தி நிகேதத்துல நிறைய பலாச மரங்களை வளர்த்தாராம் ஏன்னா வங்காளத்துல என்னன்னாக்க வசந்த காலத்தினுடைய அடையாளம் இந்த பலாசம் வசந்த காலத்தில் பலாசம் பூக்கும் பூக்கிறது மாத்திரமில்லை அந்த ஒரு ஆரஞ்ச் கலரில் அதனால தான் அதுக்கு ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னே பேர் இந்த ஒரு ஆரஞ்சு கலரில் அழகான மலர்கள் என்ன ஆகும்னா இலையெல்லாம் கொட்டிடும் இல்லைன்னா இலை கண்ணுக்கே தெரியாது நிறைய பூ பூத்த உடனே அப்படியே அந்த செக்கச்செவேல் அந்த இடமும் முழுக்க செக்கச்செவேல் நிற்கும் அதனால் அக்னி மரம்னு அது அக்னியினுடைய கணக்கு எப்படி அக்னி ஒரு செக்கச்செவேல்னு நெருப்பு பற்ற வச்ச மாதிரி இருக்கக்கூடியதுன்னு அதுக்கு அக்னி மரம்னு உண்டு அதை அக்னி மரமாகவே தாகூர் கருதினார் என்று சொல்லுவார்கள் அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் அந்த பகுதியில் அவர் நிறைய பலாச மரங்களை வளர்த்ததாக கணக்கு அதுக்கு சமதா அப்படின்னு ஒரு பேர் உண்டு சமித்து அப்படிங்கிறதுலேந்து சமதா தினப்படி அக்னி ஹோத்திரத்திற்கு இந்த மரத்தை பயன்படுத்துவது உண்டு அதே மாதிரி யாகத்தில் இந்த பலாச மரத்தை வச்சு கரண்டி மாதிரி செயல் மரக்கரண்டி யாகத்தில் நெய் பொழிவதற்காக இருக்கக்கூடிய கரண்டி ஏன்னா அந்த நெருப்பில் பட்டால் அந்த நெருப்பு இந்த கரண்டி வழியாக அந்த நெருப்பு மேலே எழும்பினால் இது அக்னி இது தேவர்களுக்கு நேரடியாக அவிசை கொண்டு போகும்னு கணக்கு கொஞ்சம் பெரிய இலைகள்லாம் இந்த பெரிய இலைகளை வச்சு அந்த இலையை எப்படி தையல் இலைன்னு அந்த மாதிரி இலையை கோத்து கோத்து கோத்து சாப்பிடுவதற்கு பயன்படுத்தினார்கள் பத்ராவளினே பேர் பத்திரம்னா இலை பத்திரம் பர்ணம் பத்ராவளி சேத்து சேத்து பத்ர ஆவளி அதனால அதுக்கு பத்ராவளினே பேருண்டு நிறைய கவிஞர்கள் இந்த பலாசமரத்தை பற்றி பாடுகிறார் கீத கோவிந்தத்துல பலாசமரம் அப்படின்னு பாடிட்டு ஜெயதேவர் என்ன சொல்வாருன்னா இங்க பயன்படுத்துற அதே வார்த்தையை அங்க பயன்படுத்துவார் கிம்சுக ஜாலம் அப்படின்பார் கிம்சுக மரம் அப்படின்னு பேர் இது பலவிதமான பெயர்களில் தமிழில் பரசுன்னு சொல்கிற மாதிரி சமஸ்கிருதத்தில் பலாசம் வங்காளத்தில் பலோஷம் அப்படிங்கிற மாதிரி கிம்சுகம் அப்படின்னு ஒரு பேருண்டு கிளிமரம் அப்படிங்கிறார்கள் சில பேர் அதனால ஆங்கிலத்தில் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணினவர்கள்லாம் பார்த்தா த ஃபிளேம் ட்ரீ ஆர் த பேரட் ட்ரீ அப்படின்னு எழுதியிருப்பார்கள் கிம்சுக மரத்தை பற்றி கிம்சுக ஜாலம் ஜாலம்னு சொன்னால் வலைன்னு ஒரு அர்த்தம் அதனாலதான் மாயாஜாலம்னு சொல்றோம் மாய வலை நம்மை சுற்றி மாய வலை வரும்போது அது மாயாஜாலம் இந்த மரம் இலையெல்லாம் கொட்டி இலை இல்லாத மாதிரி இருக்கிறச்சே அந்த பூவெல்லாம் பார்த்தா அப்படியே ஏதோ ஒரு பெரிய வலை பிடின மாதிரி இருக்கும் அதுக்கு தான் கிம்சுக ஜாலம்னு பேர் அந்த கிம்சுக மரம் அந்த கிம்சுக மலர்கள் நவ கிம்சுகா இந்த நவகிம்சுகா அந்த பூ இருக்கே கிம்சுக பூ எப்படி இருக்கும்னா தாமிர நிறத்தில் இருக்கும் சிவப்பாக இருக்கும் அந்த தாமிர நிறத்தில் கிம்சுக மலர்கள் அப்படி விகசித்தால் அவை மலர்ந்தால் எவ்வளவு திவ்யமா இருக்குமோ அப்படி அந்த திவ்யத்தை அந்த செம்மையை கொண்டதாக இருக்கக்கூடிய கச்சு கச்சுன்னா ஆடை இங்க திவ்யாம்சு கச்சன்ன இப்போ அம்பாள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய செம்பட்டு ஆடை அந்த செம்பட்டு ஆடை எப்படி இருக்குது கிம்சுகா மலர்கள் புதுஷா மலர்ந்த கிம்சுகா மலர்களை போன்ற நிறத்தில் இருக்கக்கூடிய கச்சு அந்த கச்சு அவளுடைய அழகான தொடை பகுதிகளை மறைத்திருக்கிறது சாரு ஊரு ஊருன்னு சொன்னால் தொடை சாரு ஊரு சோபா இப்போ நீங்கள் சொன்ன அந்த உபமானத்தை நினைத்து பாருங்கள் மிருதுவாக இருக்கக்கக்கூடிய யானையின் தும்பிக்கையை போல அம்பாளுடைய ஊருப்பகுதி அந்த யானையின் தும்பிக்கை மேலே அப்படியே குங்குமத்தை குழச்சி சிந்தூரத்தை குழச்சி விட்டுருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அம்பாளுடைய இந்த செம்பட்டு உடை செம்பட்டு அணிந்தவளாக இருக்கக்கூடிய அவளுடைய ஊருப்பகுதி மிக அற்புதமான சோபையை தருகிறது மானேந்திர மாதங்க ஹஸ்தார்களே அந்த மாதங்கத்தினுடைய ஹஸ்தம் அந்த மாதங்கத்தினுடைய கை எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட அழகான ஊரு பகுதியை கொண்டவளே வைபவான் அற்களே நிறைய வைபவங்கள் வைபவங்கள்னு சொன்னா மங்களங்கள் மங்களங்களை கொண்டவளே மங்களங்களை தருபவளே வைபவான் அற்களே தொடர்ந்து அந்த மங்களங்களை தருபவளே சியாமளே எங்களுக்கு எப்படி யானையனுடைய தும்பிக்கை இந்த யானையனுடைய தும்பிக்கைன்னு நீங்கள் சொல்றதுக்கு இன்னொரு காரணம் உண்டு யானையனுடைய தும்பிக்கை மாதிரி கண்டினுவசா அந்த தும்பிக்கையை பார்த்தா மேலேருந்து போயிட கண்டினுவசா அதே மாதிரி எங்களுக்கு மங்களங்களை தொடர்ந்து தரக்கூடியவளே விட்டு போச்சுன்னு இல்லை எங்களுக்கு அந்த மங்களங்களை தரக்கூடியவளே நிரந்தரமாக தரக்கூடியவளே ஷியாமளே ஷியாமள நிறம் கொண்டவளே இங்கே முன்னால் ஐராவதம்னு சொல்லி இங்கே சியாமளேன்னு சொல்கிறாரேனா இது வெறும் சென்ஸ் ஆஃப் கலர் இல்லை பிளெயின் கலர் இல்லை ரெண்டு காரணம் ஒன்று அம்பாள் தான் எல்லா கலரும் அவரவர்கள் கண்கள்னு அம்பாளை எந்த வண்ணத்தில் பார்க்கணும்னு நினச்சாலும் அந்த வண்ணத்தில் அவள் பிரத்யட்சமாக காட்சி தருவாள் ரெண்டாவது என்னதான் கருநிற மேணின்னு சொன்னாலும் அந்த கருநிற மேனியில் இருக்கக்கூடிய ஒரு பளபளப்பு அது ஐராவத யானைக்கு இருக்கக்கூடிய பளபளப்பு திவ்ய யானைக்கு இருக்கக்கூடிய பளபளப்பு அந்த பளபளப்பை அம்மா உன்னுடைய ஊர் பகுதி எங்களுக்கு பிரகாசமாக தருகிறது எங்களுக்கு ஞான வெளிச்சம் இந்த பளபளப்பு பளபளப்புன்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா அந்த எங்களுக்கு ஞானத்தை ஞான சரஸ்வதியாக இருக்கிற நீ தரக்கூடிய ஷோபை எங்களுக்கு ஞான வெளிச்சத்தை தரக்கூடியவளே அந்த பளபடுப்பு எங்களுடைய ஞானத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் கோமள த்த நீலோத்பாதித அடங்க அனங்க தூணீர சங்கா கரோதார ஜங்காலதே சாரு லீலா இதுவும் அம்பாளுடைய அந்த கான் பகுதியை சொல்லக்கூடியது அம்பாளுடைய கால் எப்படி இருக்குது கோமலை ரொம்ப அழகாக இருக்குது ஸ்னிக மழுமழுன்னு இருக்குது நீலோத்பலோத்பாதித நீலோத்பல மலர் அதனால் ஆனதுபோல தோற்றம் தரக்கூடிய எந்த பகுதியை சொல்கிறார்னா கால்வோமாலை முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பின்காலின் பகுதி மேல கொஞ்சம் அகன்று அப்படி கீழே குருகிவ அதுக்குத்தான் காஃப் அல்லது கெண்டை கால்னு கேள் பார்த்தா எப்படி இருக்கான் அனங்க தூணீர எனக்கு ஒரு சந்தேகத்தை தருகிறது எனக்கு ஒரு சங்கை வருகிறது சொல்ற மாதிரி இப்போ அதே மாதிரி இந்த அம்பரா தூணி அம்பரா தூணின்னு ஒன்று இருக்கு அம்பரா அம்பு அரா பின்னால் முதுகில் கட்டின்னு இருப்பார்கள் வீரர்கள்லாம் முதுகில் கட்டியிருப்பார்கள் அதில் அம்பு இருக்கும் அவர்கள் என்ன பண்ணுவார்கள்னால் கையில் வில்ல வச்சு இங்கேருந்து இப்படி அம்பெடுத்து அந்த வில்லில் வச்சு நாணேற்றி அம்பை விடுவார்கள் ஒரு அம்பு போயிடும் இப்போ அடுத்தது அம்பு போயிடும் நீங்கள் கையில் தூக்கின்னு போக முடியாது அம்பை கையில் தூக்கின்னு போனால் என்ன ஆகும் ஒன்று ஒன்றா பொத்து பொத்துன்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா முதுகில் ஒரு அம்பரா தூணின்னு அதுக்கான ஒரு ஒரு க்விவர் அப்படின்னு சொல்வோமே அதை கட்டிண்டு அதில் இந்த அம்புகளை வச்சிருந்தா இந்த அம்பை இப்படி எடுத்து எடுத்து முதுகுலேருந்து இப்படி எடுத்து எடுத்து நானேற்றுவதற்கு வசதியா இருக்கும் அதுக்குத்தான் அம்பு அற தூணி தூணினா தூணிங்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் தூணிங்கிறது கண்டெய்னர் அறான்னு சொன்னா நிறைய அம்புகள் இருக்கிறதுனால அம்பு இல்லாமல் போகாத அம்பு அற்றுப்போகாத அம்பு அரா தூணி இப்போ இருக்கு என்ன அந்த ஒருத்தி இருக்கிறதா பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டான் ரெண்டா டியூப்ளிகேட் பண்ணிட்டான் பராஜேத்தும் ஒருத்தார் மன்மதன் அந்த மன்மதன் அவங்கக இருந்த கர்பம் இந்த அம்பராங்கிறதுக்கு ஷரகர்பம் அப்படின்னு வேறு ஷரத்தை தன்னுடைய கர்ப்பத்தில் கொண்டதாக இருப்பது ஷரகர்பம் அவன்ட்ட ஒன்னே ஒன்று தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சின்னு இருக்கோம் அவன் என்ன பண்ணான் ஷரகர்பவ் திகூண அதை டியூப்ளிகேட் பண்ணி ஒன்றை இந்த பக்கம் வச்சான் ஒன்னை இந்த பக்கம் வச்சான் அது எது தெரியுமா அவனுடைய கெண்டைக்கால்கள் தான் மன்மதனுடைய அம்பரா தூணி அந்த அம்பரா தூணிங்கிறது மேலே அகலமாக கீழே புருகி இருக்கும் அம்பாளுடைய கெண்டைக்கால பார்த்தா எப்படி இருக்குன்னா அம்பரா தூணி மாதிரி இருக்குதுன்னு ஆச்சாரியர் பாடினாரா இல்லையா அதே விஷயத்தை இங்கே சொல்கிற கோமள அழகான ஸ்னிக்தழுமழுன்னு இருக்கிற நீலோத்பலோத்பாதித நீலோத்பலத்தினால் ஆனதாக தோற்றம் தருகிற ஏ நீலோத்பலம் அந்த நீலோத்பல மலர்தான் மேலே அப்படி அகன்று கீழே அப்படி குறுகியதாக வரக்கூடிய மலர் கருங்குவளை மலருங்கிறது மற்ற மலர்களில் இருக்கிறத விட அந்த கருங்குவளையில் அந்த ஷேப் கொஞ்சம் கரெக்டாக வரும் கீழே சின்னதா வந்து அப்புறம் லேசா இப்படி அகண்டு அதுக்கப்புறம் இப்படி அகணும் அந்த நீலோத்பல மலர் மாதிரி நீலோத்பலத்தால் ஆனது போல தோற்றம் தருகிற உன்னுடைய ஜங்கை இந்த கெண்டைக்கால் பகுதிக்கு ஜங்கைன்னு பேரு ஜங்கான்னு பேரு அந்த ஜங்கை ஜங்கா லத்தே கெண்டைக்கால் கூட கொடி மாதிரி தான் இருக்கு ஜங்கா லத்தே அந்த ஜங்கை என்ன தெரியுமா அனங்க தூணீர அம்பரா தூணிங்கிறது தான் தூணீரை அனங்கனுடைய தூணி அனங்கனுடைய அம்பரா தூணி என்று நான் நினைக்கிறேன் சங்கா எனக்கு அப்படி ஒரு சிந்தனையை அது தருகிறது எனக்கு ஒரு சங்கையை அது தருகிறது ஐ திங்க் அது மன்மதனுடைய அம்பரா தூணி என்று நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஜங்காலதே அப்படிப்பட்ட ஜங்கைகளை கொண்டவளே ஜங்கால நடக்கிறது அதுல இருந்துதான் ஆங்கிலத்துல ஒருத்தர் நடப்பது சொல்ற மாதிரி இல்லையா அந்த நடைங்கிறதுக்கு ஆங்கிலத்துல அப்படிங்கிறது தான் வராங்க தமிழில் கதி அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு என்ன கதி அப்படின்னா த பிளேஸ் டு விச் ஐ கோ எனக்கு என்ன டெஸ்டினேஷன் நான் போய் சேர வேண்டிய இடம் என்னோட கதி என்ன அப்படிங்கிறது அம்பாளுடைய நடை அம்பாளுடைய அந்த அழகான நடை எப்படி இருக்குன்னா சாரு லீலா கத்தே ரொம்ப அழகான விளையாட்டாக நடக்கக்கூடியவழி எப்படி மந்தரேன்னு சொன்னாரோ அதே மாதிரி இங்கே சாருலீலா கதே மிக மென்மையாக மிக அழகாக நடக்கக்கூடியவள் உன்னுடைய நடை ரொம்ப அழகான நடை அந்த நடை அழகு கொண்டவளாக அங்கங்கள் மாத்திரமல்ல அவளுடைய நடையும் மிக அழகான நடை அந்த நடை அழகு கொண்டவளாக இருக்கக்கூடிய ஷியாமலாதேவியை மகாகவி காளிதாசர் பலவிதமாக போற்றுகிறார் இந்த நடையழகுனு சொல்கிறதுக்கு ஒரு சூட்சமான காரணம் அம்பாலுடைய நடை அழகு தான் அதில் டிஸ்பியூட் இல்லை இந்த அழகு மாத்திரம் இல்லை அவளுடைய நடை அழகுன்னு சொன்னால் அம்மா உன்னுடைய நடை ரொம்ப அழகாக இருக்குமா அந்த காலை கொண்டு வந்து என் மனசுக்குள்ளே வச்சுடேன் உன்னுடைய அழகான அந்த நடையை கொண்டு வந்து இங்கே நீ நிறுத்தி விடு நீலகண்ட தீட்சிதர்னு ஒருத்தர் மிகப்பெரிய அம்பாளு பாசகர் அவர் ஒரு தடவை அம்பாட்டை பாடுறார் மீனாட்சி அம்மையை பாடினார் அந்த மீனாட்சி அம்மையை பாடி அவருடைய கண் பார்வை இழந்த மீண்டும் பெற்றார்னு வரலார் அவர் அந்த மீனாட்சி அம்மையை பாடுறச்சு ஒரு இடத்துல சொல்றார் அம்மா காலை என் மனசில் ரெய்யே கேட்ட உடனே அவருக்கே ஒரு சின்ன நெருடன் வந்தது என் மனசு கல் இது கல் இது அவ்வளோவா இலகின மனசு இல்லை கல் இருக்கிறதுனால தான் இந்த லௌகீகத்தில் எல்லாத்தையும் பார்த்து இதுலேயே உழண்டு இதெல்லாம் நெகிழ்ந்து போய் அம்பாட்டியே போயிருக்க வேண்டாமா அப்படி இல்லாமல் இங்கேயே சுற்றின் மனசு இந்த லோகத்தில் சுற்றின்னு இருக்கிற இது கல் இந்த கல் மனசுல கால வைக்கணுமோ நினைக்கிறீ ஒருவேளை உன் கால் அந்தமையான பாதத்திற்கு இந்த கல் மனசு கல்லு குத்துமா இல்லையா ஒண்ணு நினைச்சுக்கோ நீ கல்யாண சமயத்துல அம்மியில கால வச்சியா இல்லையா அந்த மாதிரி இந்த மனசு அம்மின்னு நினைச்சிருந்து உன் காலை வச்சுடுமா எப்பேற்பட்ட பக்தி உன்னுடைய கல்யாண சமயத்தில் சிவன் தூக்கி வைக்க உன்னுடைய அந்த திருப்பாதங்களை கல்லில் வச்சு அம்மியில் வச்சியே அந்த மாதிரி ஏன் மனசுலையும் உன்னுடைய பாதங்களை வைத்து விடுன்னு கேட்டாரே அதே மாதிரி தான் அம்மா உன்னுடைய கத்தி சாரு லீலா கத்தே மென்மையான விளையாட்டான அழகான நடையை கொண்டவளே அந்த விளையாட்டாக நடக்கிற மாதிரி மென்மையாக நடக்கிற மாதிரி அப்படியே வந்து இங்கேயும் கொஞ்சம் நடந்துடு அங்கே நடக்கிற மாதிரி விளையாட்டா விளையாட்டாக செய்யக்கூடியவள் தானே ஸ்போர்ட்டுவ அப்படியே என்னுடைய மனத்திலேயும் உன்னுடைய திருப்பாதங்களை வைத்துவிடுன்னு கேட்கக்கூடிய வேண்டுகோள்தான் கணிதாசருடைய வேண்டுகோள் என்பதை நினைவுபடுத்தி சியாமலா தண்டகத்தின் மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளை அடுத்து அடுத்த மாதம் வரக்கூடிய நம்முடைய சிந்தனையரங்கத்தில் தொடர்வதாக இருக்கிறோம் நவம்பர் மாதம் நான்காவது வெள்ளி சனி என்கிற கணக்கில் இருபத்தி மூன்றாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் நாம் சந்திப்பதாக இருக்கிறோம்